ஹதீஸ் நானூற்றி முப்பத்தி எட்டு அல்லாஹுவின் எனக்கு முன்னர் நபிமார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஐந்து விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன எதிரிகளுக்கும் எனக்கும் இடையே ஒரு மாத காலம் பயணம் செய்யும் எடைவெளி இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுத்துவதன் மூலம் நான் உதவி செய்யப்பட்டுள்ளேன் பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது என்னுடைய உம்மத்தில் யாருக்காவது தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் தொழுது கொள்ளட்டும் போரில் கிடைக்கின்ற பொருட்கள் எனக்கு ஹலால் ஆக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு நபியும் தமது சமூகத்திற்கு மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் நான் மனித இனம் முழுமைக்கும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் மறுமையில் எனது உம்மத்துக்காக சிபாரசு செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளேன் இதை ஜாபீர் பின் அப்துல்லாஹதி அல்லாம அவர்கள் அறிவிக்கின்றார்கள்